ஒரு நாள் அவர்கள் தாமதப்படுத்தினார்கள் பின்பு தன் தொழுகையை முடித்த பின் எங்களை நோக்கி நின்று மக்களில் சிலர் தொழுதுவிட்டு உறங்கிவிட்டனர் ஆனால் நீங்கள் தொழுகையை எதிர்பார்த்திருந்ததால் தொழுகையிலேயே இருந்தவர்களாகிவிட்டீர்கள் என்று கூறினார்கள் ஐந்து ஏழு இரண்டு